வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் பொதுவா இந்த உலகத்துல எல்லா பெற்றோருக்கும் என்ன தெரியுமா நம்முடைய குழந்தை மிக உயரிய இடத்துல வரணும் மிகச்சிறந்த அறிவாளியாக வரணும் மிகச்சிறந்த சான்றோனாக இருக்கணும் அதை பூர்த்தி செய்வதும் செய்யாமல் நாம் தான் நாம் மிக உயர்ந்த இடத்திற்கு வந்தோமானால் முதலில் அகமதுவது நம்முடைய பெற்றோர் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவருக்கு ஒரு கால் சரியாக வராது சிறிய வயதிலிருந்து ஓவியத்தின் மது மிகப்பெரிய அலாதி அவர் கல்வியிலும் சிறந்து விளங்கினார் ஒரு கட்டத்திலே அவருடைய ஓவியங்கள் நல்ல விளை போக துவங்கியது ஓவிய போட்டிகளில் எல்லாம் பரிசு பெறுகிறோம் அதிலெல்லாம் அகமகளாக சமீபத்திலே பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அப்பொழுது அந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு தன்னுடைய தாயை உடன் அழைத்து சென்றிருந்தார் அந்த தாய் மேடையில் அவர் விருது வாங்கும் பொழுது கண்ணீர் சிந்தி அந்த விருதினை ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது விருதை பெற்ற கூறினார் இதுதான் என்னுடைய வாழ்வில் மிக உயரிய தருணம் இந்த கண்ணீருக்காகத்தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னார் ஏன் தெரியுமா அப்பொழுது அவருடைய தாய் வருத்தத்தின் அளவில்லை ஆனந்த கண்ணீர் வைத்தார் எந்த ஒரு தாய்க்கும் தன்னுடைய குழந்தையினுடைய வெற்றி அவ்வளவு ஆனந்தத்தை தரும் ஏன் ஆனந்தத்தை தருகிறது நாம் செய்ய முடியாதது நாம் சாதிக்க முடியாதது நம் குழந்தை செய்கிறது அல்லது நம் குழந்தையை பார்த்து இந்த உலகமே போற்றுகிறது அப்படிங்கிறது மனசுக்குள்ள வாங்கி அகமகள் பெற்றோம் நம்முடைய குழந்தை பெற்றெடுத்த பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்த பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட தன்னுடைய குழந்தையை சான்றும் அறிவாளி மிகச்சிறந்த சான்றோன்னு போற்றி புகழும்போது இந்த தாய்க்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் பெற்றெடுத்த தருணத்தை காட்டிலும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் கூறினார் அந்த மகிழ்ச்சியை தர வேண்டியது ஒவ்வொரு குழந்தையினுடைய கடன் ஏனென்றால் நாம் ஏனோ படிக்கிறோம் ஏனோ பள்ளிக்கு போகிறோம் அல்லது ஏனோ வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நாம் இந்த பூமியில் ஏதோ ஒரு செயல் நமக்காக காத்திருக்கிறது அந்த செயலை செய்து சாதனை புரிய வேண்டும் சாதனை புரிந்து அந்த வெற்றியினை நம் பெற்றோருக்கு வழங்கிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம் மனதிற்குள் வர வேண்டும் அப்பொழுதுதான் நம்மை பெற்றெடுத்த தருணத்தை விட மிக அதிகமாக நம்முடைய தாய் அகமகிழ்வார் நம்முடைய அகமகிழக்கில் ஏதோ ஒரு சாதனையை செய்து சான்றோன் அப்படின்னு அவ்வாறு பேர் வாங்கி நம்முடைய தாயை மனமகிழ வைத்து அதில் நாம் திருக்குறள் அறத்துப்பான் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு குரல் எண் அறுபத்தி ஒன்பது ஈன்ற பொழுதும் சான்றோன் என கேட்டதாய் மீண்டும் குரல் ஈன்று பொழுதும் பெரிதும் சான்றோன் என கேட்டதாய் இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி